சிசிலி மற்றும் மோல்டாவின் பல பகுதிகளை அளித்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பால் முதல் தடவையாக அடைத்து விற்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காம்ரேட் என்ற பத்திரிகையை விடுதலை போராட்ட வீரர் மௌலானா முகமது அலி அவர்கள் கல்கத்தாவில் வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு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 இந்திய திரைப்பட வரவேற்கான இரண்டாவது செயற்கைக்கோளான கார்டோசாட் இரண்டு விண்ணில் செலுத்தப்பட்டது இதே ஆண்டு இதே நாளில் விண்வெளியில் இன்னொரு வரலாற்று முக்கியத்துவம் உண்டு கார்ட்டோசாட் இரண்டு செயற்கைக்கோளுடன் எஸ்ஆர்இ ஒன்று என்ற விண்கூடு மீட்பு பரிசோதனை ஸ்பேஸ் கேப்சூல் ரிகவரி எக்ஸ்பிரிமெண்ட் நடைபெற்றது இதில் ராக்கெட்டின் நுனிமூக்கு பகுதி போன்ற கூம்பு வடிவக்கூடு ஒன்றும் விண்ணில் செலுத்தப்பட்டு இருந்தது பனிரெண்டு நாட்களின் பின் இந்த விண்கூடு ஏவுகணில் ஏவுகலனில் இருந்து விடுவிக்கப்பட்டு பூமியை சுற்றி வந்து வளிமண்டலத்தினுள் நுழைந்து பறக்கும் கொடைகள் உதவியால் மெல்ல மெல்ல கீழடங்கி வந்தது ஸ்ரீஹரிகோட்டா அருகே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 இந்நாளின் சிறப்புகள் அல்பேனியா குடியரசு மற்றும் நேபாளத்தில் ஐக்கிய இன்று. மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களே